ஹதீஸ் நானூற்றி ஐம்பத்தி நான்கு ஆயிஷா ரதி கூறியதாவது அபிசீனிய வீரர்கள் பள்ளியில் வீர விளையாட்டு விளையாடும் போது என் அறை வாசலில் நபிசல்லாஹூ அலி அவர்கள் தமது மேல் ஆடையால் என்னை மறைத்துக் நிலையில் வீர விளையாட்டை நான் பார்த்துக் கொண்டிருந்தேன்